அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துணை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளி இளந்தேசி மனுவில் நற்றினை நேரில் அனைவருக்கும் இந்திய நாட்டின் சுதந்திர தின கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கூட இந்திய நாட்டின் சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய ஏழாவது வயதில் சுவருட்டியில் வந்தே மாதரமென்று எழுதியிருப்பதை கண்டார் அந்த வார்த்தை அவரது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது விடுதலை போராட்ட உணர்வும் அவரது உள்ளத்தில் மெல்ல மெல்ல சுடர்விட்டுக் கொண்டிருந்தது பன்னிரண்டு வயதிலேயே பள்ளிப்படிப்பில் நாட்டமில்லாமல் காமராஜர் இத்தகைய விடுதலை போராட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக்கிக் கொண்டார் தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மெய்கண்டான் புத்தக இந்த நூல் நிலையத்திற்கு சென்று லெனின் கரிபால்டி நெப்போலியன் ஆகியின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் தொடங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் இளமையில் தேசிய இயக்கமான காங்கிரசில் சேர்ந்து அதின் தொண்டராக தம் அரசியல் வாழ்வினை தொடங்கினார் கட்சி கூட்டங்களை நடத்தினார் ஊர்வலங்களில் கலந்து கொண்டார் கொடி சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கு கொண்டார் சிறை சென்றார் பதினோரு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் எந்த சமரசமும் இல்லாமல் தன்னலமும் இல்லாமல் ஒரு தலைமுறை தன்னை தியாகம் செய்தால் அடுத்த தலைமுறைக்கு அழகான முன்னேற்றமடைந்த ஆற்றல் மிகுந்த நாட்டை நாம் ஒப்படைக்க முடியும் என்பதற்கு பெருந்தலைவர் காமராஜன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் இன்றும் சான்றாய் காணப்படுகிறது சிந்திப்போம் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை விடுதலையை பேணிக் காப்போம் நன்றி